வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வாழ்வில் சந்தித்ததும் சாதித்ததும் என்ற நூலை எழுதியவர் பா சங்கரன் அவர்கள் இரண்டு கேலோ இண்டியா என்ற பெயரில் செல்லிட பேசி செயலியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்று பி வி நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு திரு மன்மோகன் சிங்கிற்கு வழங்கப்பட்டது நான்கு மாநில சுகாதார இயக்குநர் சங்கத்தின் இயக்குனராக இருந்து ஐ ஆக பதவி உயர்வு பெற்ற முதல் பெண் எஸ் உமா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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த அமைப்பு சட்டத்தின் கீழ் அபிநந்தன் பாகிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து விடுதலை செய்யப்பட்டார் இரண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் கன்னியாகுமரியில் தொடங்கி வைக்கப்பட்ட ரயிலின் பெயர் என்ன மூன்று திருப்பதி தேவஸ்தான மையத்தின் ஆலோசனை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி